வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் முதலில் கீழ்படிய கற்றுக்கொள் பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாகவே வந்து சேரும் ஆம் முதலில் கீழ்படிய கற்றுக்கொள் பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாகவே வந்து சேரும் என்கிறார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்